प्रपन्न गीता ிாத்தய தோத்தேத்தைக்காணையயு நமய விஷய கர்ம யுத்தஸ்வோயோஷ்ணர் யனத் பகிரங்க சாதனத்தை மறுபடியும் சொல்கிறாருன்னு சொல்லி இதுக்கு முதல் ஸ்லோகம் பதினாறாவது ஸ்லோகத்தில் சில விஷயங்களை பார்த்தோம் அளவுக்கு மீறி சாப்பிட்றவனுக்கும் தியானம் கைகூடாது ரொம்ப அளவுக்கு மீறி சாப்பிடாமல் இருந்தாலும் ஒரேடியாக சாப்பிடாமல் இருந்தாலும் தியானம் கைகூடாது அளவுக்கு மீறி தூங்குறவனுக்கும் தியானம் கைகூடாது தூங்காமையே இருக்கிறவனுக்கும் தியானம் கைகூடாது ஆக உணவு உறக்கம் ரெண்டுலேயும் அளவு ரொம்ப அவசியம் தியான யோகிக்கு தியானம் பண்ணுறதுக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அதே தான் இன்னொரு கோணத்தில் இன்னும் சொல்கிறாரு அது இங்கே நெகட்டிவாக சொன்னார் இப்படி பண்ணுறவனுக்கு தியானம் கைகூடாது அப்படின்னார் இப்போ என்ன சொல்கிறார் இதை சரியாக பண்ணுறவனுக்கு தியானம் கைகூடும் உடன்பாட்டு முறையில் பாசிட்டிவ் ஆங்கிளில் சொல்கிறார் அதே விஷயந்தான் கொஞ்சம் அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டுறதுக்காக ரெண்டு ஸ்லோகம் அமைந்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் யுக்தாகார யுக்தாகாரம்னா அளவான நியத்த பரிணாமோ அப்படிங்கிறாங்க நியத்த பரிணாமம் எவ்வளவு சொல்லியிருக்கோ அவ்வளோதான் செய்யணும் ஆகாரம் எடுத்துக்கணுங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி முறைப்படி எடுத்துக்கணும் மிதமாகன்னு தான் அர்த்தம் அப்புறம் ஆகாரம்னா உணவு பொருள் விகாரம்னு சொன்னால் நடக்கிறது ரொம்ப அளவுக்கு மீறி நடக்கக்கூடாது குறைவாகவும் நடக்கக்கூடாது உடல் நலத்துக்கு நடை மிக அவசியம்னு இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆஹா விகாரகான்னு சொன்னால் பாதக்ரமஹா நடத்தல் அர்த்தம் ரொம்ப ஓவராக நிறைய மைல் கணக்கில் நடக்கக்கூடாது அதே சமயம் நடக்காமையே வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டுருக்கிறதும் தப்பு அது மாதிரி தான் விகாரஸ்ய அளவாக உண்டு அளவாக நடந்து யுக்தேஷ்ட நமக்கு வேலை வேணும் தினம் ஏதாவது பொறுப்பாக சமூகத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு நம்ம வேலை செய்யணும் அதுவும் அழவாக இருக்கணும் ரொம்ப அதளவுக்கு மீறி ஜபம் பண்ணுறது அளவுக்கு மீறி ஹோமம் பூஜைகளை பண்ணுறது அப்படியும் இல்லாமல் அதுலேயும் ஒரு மிதம் வேணும் எப்படி சாஸ்திரத்தில் விதித்திருக்கோ நியூனமும் கூடாது அத்திரிக்தமும் கூடாது சாஸ்திரத்தில் சொல்கிறது உண்டு நான் வந்து அதிகமாக நியூனாதிருப்தம் சர்வம் சுகுணமஸ்து நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணணும்னா நூற்றி எட்டு தடவை தான் பண்ணணும் நூற்றி எட்டுக்கு குறைவாக நூற்றி ஏழும் பண்ணக்கூடாது நூற்றி ஒம்பதும் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிற வழக்கம் உண்டு சில பேருக்கு இது ஒத்துக்க முடியாது நிறைய பண்ணணும்னு நினைப்பார்கள் ஆனால் எல்லாத்துக்கும் யசாசாஸ்திரம் பண்ணணுங்கிறது தான் விதி ஆக யுக்த कर्मसु கர்மசு கர்மசுன்னா செயல்களில் அளவாக செயல்பட வேண்டும் ரொம்ப செயல்பட்டு ஓஞ்சி போயிடக்கூடாது டயர்டாயிடக்கூடாது செயல் செய்யாமையே உடம்பு கெடுத்துக்கவும் கூடாது அதே மாதிரி யுக்தாவ போதசிய அளவா தூங்கி அளவா முழிச்சிருக்கணும் எல்லாமே மாடரேஷன் எல்லாவற்றிலும் மிதம் ஹிதம் ரொம்ப அவசியம் அவனுக்கு யோகோ பவதி யோகமானது எப்படி இருக்குன்னா துக்ககா பவதி சம்சார சாகரத்திலேருந்து விடுபடுறதுக்கு உபகாரமாக இருக்கிறது துக்கத்தை கொல்லக்கூடியதாக துக்கம் ஹந்தி இத்தி துக்ககா அந்த தியானமானது துன்பத்தை அழிப்பதாக அமைகிறது பிறவி பெருங்கடலில் நீந்துவதற்கு தோணியாக அமைகிறது அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் பிறவி பெருங்கடலை நீக்குவதற்கு சாதனமாக அமைகிறது இது பற்றி வேதத்தில் சதபத பிராமணம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் சொல்லியிருக்கு எது ஹவா ஆத்மசம்மிதம் அன்னம் ததவதி தன்ன யத் பூஜோ தத் எத் கனியோ ந ததவதி இதி அப்படி சொல்லியிருக்கு எத் கனீயா ந ததவதி என்று சதபத பிராமணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாக வியாக்கியானங்களில் பார்க்குறோம் எவனொருவன் தனக்கு தேவையான அன்னத்தை உண்கிறானோ அது அவனை பாதுகாக்கிறது அது அவனை அழிக்காது ஏவன் அதிகமாக உண்கிறானோ அது அவனை அழித்துவிடும் மிகவும் குறைவாக உண்டாலோ அது அவனை காப்பாற்றாது அப்படின்னு அந்த வேத மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால சாஸ்திரத்தில் சொன்னபடி ஆத்மசம்மிதாது அண்ணாது அதிகம் வா நஸ்னியாத் இப்படிலாம் சொல்லுவார்கள் யோகியானவன் இந்த உணவு விஷயத்தில் உறக்க விஷயத்தில் செயல் புரிகிற உடம்புக்கு உடற்பயிற்சி கொடுக்கற விஷயத்தில் எல்லாவற்றிலுமே அளவாக இருக்கணும் அதாவது உண்பது உறங்குவது உழைப்பது உடற்பயிற்சி செய்வது எல்லாவற்றிலுமே அளவை பின்பற்றுகின்றவனுக்கு பொருளியல் வாழ்க்கை அருளியல் வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் இன்பகரமாக அமையும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் அதத்தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் உபதேசம் பண்ணியிருக்கிறார் யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தேஷ்ட கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதசிய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 ஹரிவம்